பாடம் எழுபத்தி மூன்று நற்குணம் அல்லாஹ் கூறுகின்றான் நிச்சயமாக நீர் நற்குணத்தில் உள்ளீர் அறுபத்தி எட்டாவது அத்தியாயம் நான்காவது வசனம் மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் அவர்கள் கோபத்தை மென்று விழுங்குவார்கள் மக்களை மன்னிப்பார்கள் மூன்றாவது அத்தியாயம் நூற்றி முப்பத்தி நான்காவது அவசனம்